ஒன்பதாவது காரிக்கே ஜானே ரிவிதே ஜே கிரமே விதித்தி மஹா கௌடபாச்சாரியர் ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை அற்புதமாக விளக்கி சொல்லிக்கொண்டு வருகிற பகுதியை கடைசியா பார்த்த இந்த விஸ்வ தைஜச பிராக்கியன் ஜாகிரத் சொப்ன சுசுக்தி இதை நாமே தான் அறியணும் உபனிஷத் தெரிந்திருக்கிற ஒன்றையே நமக்கு தெரியப்படுத்துகிறது நமக்கு சிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா தெரிஞ்சிருக்கிறது தெரியாது தெரிஞ்சிருக்கிறது தெரியாமல் நீக்கிறது தெரிஞ்சிருக்கிறத தெரிஞ்சிருக்கிறதாகவே பண்றது உபனிஷத் உபனிஷத் என்ன காரியம் பண்ணுகிறது அறிந்திருப்பதையே நீ அறிந்திருக்கிறாய் என்பதை நமக்கு உணர்த்துகிறது நான் உனக்கு அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை நீ அறிந்திருக்கிறாய் அறிந்திருந்தாலும் நீ அறியாதவனைப் போல காணப்படுகிறாய் அறியாமையினால் அறியாதவனைப் போல உன்னை கருதிக்கொண்டிருக்கிறாய் எனவே நீ அறிந்திருப்பதை உனக்கு நான் நினைவுபடுத்துகின்ற வேலையைத்தான் செய்கிறேன் நீ எதை கவனிக்காமல் இருக்கிறாயோ அதை கவனிக்கும்படி நான் செய்கிறேன் வருஷத்தை அதுதான் ஆச்சரியம் ஏதோ தெரியாத ஒரு விஷத்தை கொடுக்கல தெரிஞ்சிருக்கிற விஷ்டத்தை அதை வந்து சொல்லப்பட விஷ்துற வார்த்தை யூஸ் பண்றோம் தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்தை பிரத்ய அனுபவத்தை அபரோட்ச அனுபவத்தை உனக்கு அபரோக்ஷ அனுபவம் வரவேண்டிய அவசியம் இல்ல அபரோக்ஷ அனுபவம் எப்பவும் இருக்கு அந்த அபரோக்ஷ அனுபவத்தை அறியாமையினால புரியாதது மாதிரி இருக்கு அறிவினால புரிஞ்ச மாதிரி இருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு அர்த்தம் புரியாததும் மாதிரிதான் புரிஞ்சதும் மாதிரிதான் ஏன்னா எப்பவும் அது வியப்பாதான் இருக்கு என்ன எனக்கழித்தானும் நினைவனே என்னையே எனக்கு காமிச்சு கொடுத்த உன்னை நான் எப்பொழுதும் தியானம் பண்ணுவேன் பதத்துக்கு இந்த அர்த்தம் விதித்தே கிரமேண விதித்தே எல்லா அழகா சொல்லிக் கொடுத்திருக்கார் ஜாகரித்தானா ஸ்வப்ரஸ்தானா சுசுத்தான அகாரஹ உக்காரா மகாரஹா விஸ்வஹா தைஜசா பிராஜ்யா அமாத்திர பிரணவஹா துரிய இப்படி எல்லா அழகா எடுத்து சொல்லி சொல்லி இருக்கார் இப்படி கிரமமா எவன் தெரிஞ்சுக்கிறானோ சஹா சர்வை சர்வஜதாஹி சர்வத்தையில் சத்தியத்தம் கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இடையில் இந்த உலக வாழ்க்கையை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதில் ஆசா பாசங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இடையில் இகன இக துவைத்தி பிரபஞ்சே போடுக பிரபஞ்சத்தில் இவ்வுலக வாழ்க்கையில் இந்த இகங்கிற சப்தத்துக்கு எப்படி வேணாலும் அர்த்தம் சொல்லலாம் அர்த்தம் இங்கேயே இப்பொழுதே நவ் அண்ட் இல்லையா ஹியர் அண்ட் நவ் மாத்தி சொல்லு அண்ட் நவ் இங்கேயே இப்பொழுதே இகச்சே அச சத்யமஸ்தி உபிஷத் சொல்றது இகைவ தயிர்ஜித சர்க்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா கீத சொல்லுகிறது ஆகவே அந்த இக சப்தத்துக்கு இங்கேயே என்ன ஆடுறான் சர்வத்திர சர்வக் சர்வக்யா பி அவன் எங்கும் எப்பொழுதும் இந்த ஞானத்திலேயே சர்வஜதான என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் அறிந்தவனாகிறான் எல்லாவற்றையும் அறிந்ததுன்னா துவைத்த ஜானம் இல்லை துவைத ஜ எல்லாவற்றையும் அறிய வேண்ட அறிஞ்சு பிரயோஜனம் இல்ல மித்யா ஜானம் யாருக்கு வேணும் அது என்னதான் இருந்தாலும் மித்யா ஜானம் மித்யா ஜானு ஆகவே சத்திய ஜானத்தையே நம்ம மித்யான்னு சொல்லும் பொழுது சத்தியத்தை பத்தின ஞானத்தையே மித்யான்னு சொல்லும் பொழுது மித்யா பத்தின ஞானத்தை பத்தி என்னன்னு சொல்ற இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி விவசாயம் சமையல் இதெல்லாம் அனாத்மாவை காப்பாற்றம் இந்த ஜானம் எல்லாம் அனாத்ம சம்ரக் ஞானம் இந்த உடம்பு மனசு புத்தியை காப்பாற்ற வேறதான் பண்ணிட்டு இருக்கு மனசு புத்திங்கிற வார்த்தை எல்லாம் செகண்டரியா சொல்றேன் இந்த ஞானம் எல்லாம் என்ன பண்றது உடம்ப காப்பாது மெட்டீரியலிஸ்டிக்கா வாழ்கிறோம் எல்லாம் கம்ஃபர்டபிள் லிவிங் தான் எளிமையா ஆனந்தமா இருக்க முடியுங்கிறது புரிஞ்சா சமுதாயம் எப்படி இருக்கும் ஆனா எளிமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியாது வசதியா துக்கமாக இருக்கணும் எளிமையா ஆனந்தமா இருக்கணும்னா அதுக்கு நல்ல ப்ராப்பர் விஸ்டம் வரணும் வசதியம் எந்த வசதியா துக்க சகித ஆனந்தத்தையே முட்டாழ்த்தனமா நாய் எலும்பு துண்டை கடிச்சு ரத்தத்தை அனுப அதுல இருந்து வரதுன்னு நினைக்கிற மாதிரி ஒட்டகம் உள்ளு செடியை தின்னு அதுல இருந்து முள்ள இருந்து ரத்தம் வர்றதுன்னு நினைக்கிற மாதிரி முட்டாள்தனமா எல்லா ஜனங்களும் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் எனும் அகந்தைதான் எள்ளளவும் மாற இலை யாதினும் சித்தமிசை அபிமானம் குடிகொண்டது ஈகையோடு தவ விரதம் ஜென்மத்தும் அறிகிலேன் அப்படியா போயிட்டு போட்டு சர்வஜா அவன் சர்வக் ஆத்மஜானியே சர்வஜானி ஆத்மஜானியா உபரிஷத்ஷத் சொல்லிட்டு சர்வ வித்யா பிரதிஷ்டாம் பிரம்ம வித்யாம் எல்லா வித்தியும் பிரதிஷ்டையா இருக்கிறது பிரம்ம வித்யன்னு சொல்லி மத்த வித்தியெல்லாம் வந்து பந்த ஹேத்துவாகத்தான் இருக்கு பந்த நிவர்த்த பண்ற சக்தி மத்த வியக்கு கிடையாது வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பந்த நிவர்த்தி பண்ற சக்தி இருக்கோ வியாக்கரணாஸ்திரம் வேதாந்தத்தோட சேரல அது பந்த நிவர்த்தியை பண்ண முடியாது எந்த சாஸ்திரமும் தர்க்க சாஸ்திரமா இருக்கட்டும் வியாக்கரம் நான் ரொம்ப ட்ரெடிஷனலாவே பேசுறேன் இப்ப இருக்கிற இந்த நம்ம மேற்கியல் கலாச்சார கல்வியை பற்றி பேசவில்லை என்னது மேற்கு மேற்கு திசை மேல் திசை கலாச்சார கல்வியை பற்றி பேசலை கீழ்திசை கலாச்சார கல்வியை பற்றியே பேசுறேன் இந்த ஈஸ்டர்ன் நாலேஜ வச்சுன்னு பார்த்தா கூட வியாக்கரணமோ தர்க்கமோ எல்லாம் ஆனும் வியாக்கரணம் தர்க்கம் மீமாம்சா பதசாஸ்திரம் வாக்கியசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் எல்லா சாஸ்திரமும் வேதாந்தாஸ்திரம் படிக்கிறதுக்கு அக்சசரி தானே சகாயம்தானே அந்த மாத்திரம் எப்படி ஜானம் வரும் மோக் கிடைக்கும் அப்படி எல்லாம் இருக்கும் இது சர்வ் இப்பதான் இவன் ரியல் சர்வஜனாராம் சர்வமா இருக்கிற வஸ்துவை பத்தி தெரிஞ்சின்றதுனால சர்வஜா இது நிறைய தரம் சொல்லிட்டேன் அவன் எப்பொழுதும் மகா யு கிருஷ்ணிசுதா கமணே அக்கணிய பசியேத் அகர்மணி கர்ம சிமானுஷு மனுஷு சிமாத்தம் இது உத்தம் மைய நே அழஹவ வாக்கிய சா யுக் சிமானுஷு சயுக்கம கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரே வித்யானந்திராந்திரா மகாதி மகாதினா என்ன பூர்ணதியா இருக்கு இல்லையா பூர்ணதிய மகத்தான பொருள் எது மகத்துக்கும் கடப்பாற்பட்டதான் மகத்தான பொருள் அதை புரிஞ்சுக்கான் மகத்துக்கு மகத்து அணுவுக்கு அணுன்னு உபனிஷத் இன்னொரு இடங்கள்ல சொல்லிருக்கு இடத்துல சொல்லி அதனால மலகாதியா மற்றவன்லாம் யாருன்னா துவைதத்துல ரொம்ப ஊறி இருக்கிற நல்லவன் கூட அல்பதியு அர்த்தம் இந்த கான்டெக்ட்ல இவனையே அல்பதியு சொன்னா மத்தவன் என்னன்னு சொல்றது ஜீாத்ம பரமாத்ம பேதத்த சத்தியம் நினைக்கிறவன் அல்ப தீஹின்னு இந்த காண்டெக்ட்ல கௌடபாதாச்சாரியார் சொல்ற அதனாலதான் கிருபண உபாசனே பிரம்மணி வர்த்தண ஸ்மிருதா அப்படின்னு சொல்லி அத்வைத பிரகரணத்துல முதல் கார்கையில சொன்னார் அத்தோ பக்ஷியாம் அக்காற்பணியம் அஜாதி சமதா கதம் அந்த காரிக்கெல்லாம் ஞாபகம் இருந்தா பரமந்தமா தான் இருக்கு இனி மேலும் இதை விளக்கி சொல்றார் லௌகிக்காதீனாம் கிரமேண ஜேயத்துவ நிர்சா அஸ்தித்வ ஆசங்கா பரமார்த்த மாஷேதம் பண்ணிட்டா அதாவது பரமார்த்த ஒரு பொருள் இருக்குங்கிறதுல சந்தேகம் வந்துடுவோங்கிறது போகணுங்கிறதுக்காக உபதேசம் பண்ற அதாவது ஒருத்தன் சொல்றான் அஸ்தி இன்னொருத்தன் சொல்றான் அஸ்தி நாஸ்தி இன்னொருத்தன் சொல்றான் நாஸ்தி நாஸ்தி அப்புறம் கடைசியில நம்மளும் என்ன சொல்றோம் அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி நாஸ்தி நாஸ்திக்கெல்லாம் அதிஷ்டானம் சொல்றோம் அப்படி ஒரு அஸ்தி இருக்கான்னு நம்மளும் அஸ்தித்வன் சொல்றோம் அக்திரு அபோக்திரு ஆத்மா அஸ்தி அவன் கர்த்தா போக்தேக்த ஆத்மா கர்த்த ரூபே போக்திருப்பேன அஸ்திங்கிறவாதம் அது அஸ்தி பரந்து நோக்தா அது கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை அப்படி புரிஞ்சுக்கணும்னு நம்ம சொல்றோம் அப்ப கிருத்த ரகிதமான ஒரு அஸ்தித் ஆத்ம சைதன்யம் இருக்கான்னு சந்தேகம் வந்துடும் அதெல்லாம் நீக்கிறதுக்காக சொல்றார்னு ஆதிசங்கரர் இதுக்கு இன்ட்ரட்ஷன் கொடுத்துருக்கார் தொண்ணூறாவது கார்கைக்கு நம்ம படிப்போம் படிக்க படிக்க தான் ஒரு தடம் இல்லை ரெண்டு தடம் இல்லை இதெல்லாம் இதனுடைய டெத்தை பார்க்கணும்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு தடவை படிக்கணும் குறைஞ்சது மினிமம் படிச்சு திரும்ப திரும்ப படிக்கணும் வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படி பண்ணினா என்ன ஆயிடும் ஆயிடும் ஆனா அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ரத்தையும் முஷ்ஷுத்துவமும் ஜிஜாசத்தும் இருக்கணும் படிக்கலாம் காரிக்க பாக்கியானி ேயா் உம ஹேய்ஞேபியேயிராணா விஞ்ஞேபிஷுஸ்ம காரிக்க இருக்கிற பதங்களுக்கு அர்த்தம் சொல்றேன் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அர்த்தம் சொல்றேன் பல அர்த்தம் போட்டுக்கலாம் இங்க விக்னேயாதுன்னா அதனை நன்கு தெரிந்து கொள்வாயாக அந்த பேர் உண்மையை நன்கு உணர்ந்து கொள்வாயாக தமிழ் எப்படி இருக்கு பாரு அந்த பேருண்மையை பெரிய உண்மையை நன்கு அறிந்து கொள்வாயாக உணர்ந்து கொள்வாயாக கிருஷ்ணர் கீதையில ரொம்ப அழகா சொன்னார் அர்ஜுனா மையா சக்தமனா பார்த்த யோகம் ஜன்மதாசய அசம்சயம் சமக்ரம் யாசியசி தச்சு ஏழாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் விஷியமேஷாஷிய மனுஷிதே எதத்தம்தின்மாத்தி துவோனோர் மனோபுர भिन्ना यजेदं धार्यते அஹங்கேகிரு அப்பராத்தோயேதே ஜோனீத்தீபார அஹம் கிருஷ்ஜிரலய மரத்தரம் நானிததி தனஞ்ஜய மயிசர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாய்சு என்ஜாய் பண்றேன் நானு என்ன பண்றது என்ன டெவலப்மெண்ட் அதனாலதான் ஆனந்தமா சொல்லிட்டு இருக்கேன் அந்த அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க என்ன ஒரு அழகான டெவலப்மெண்ட் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு அந்த கீதா ஸ்லோகங்களும் அதனுடைய அர்த்தங்களும் நன்றாக ஞாபகத்தில் இருந்தா இது பரம ஆனந்தமா இருக்கும் ஒன்னு சந்தேகமே என்ன சொல்ற ஒண்ணு சொல்ற நாலு சொல்றேயம் பாக்கியான வந்து நாலு அஞ்சு போட்டு அஞ்சு விஷயம் இருக்கப்பாங்க பாக்கியானி புடிச்சு போட்டு பாக்கியா பாக்கியம் அப்புறம் போட்டுட்டார் அஞ்சு இருக்கு என்னன்னு பார்ப்போம் ஹேயம் ஆயம் பாக்கியம் பிக்ஞேயம் சொன்னும் அர்த்தம் விடனும் அர்த்தம் இந்த விடனும் ரெண்டு அர்த்தம் ஹேயம் என்ன லலிதா சாஸ்திர ஹான உபாதான விவர்ஜிதாஜை நம ஹானோபாதான வர்ஜிதாஜை நம விடு தள்ளுதல் உபாதானம்னா கொள்ளுதல் கொல்லுதல் இல்லை கொள்ளுதல் தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற தமிழ் இல்லை பிரசித்தமா இப்ப இருக்கிற தமிழ் தமிழ் வாழ்க தமிழ் அந்த தமிழ்ல சொல்லலே பெரிய இன்னும் கொஞ்சம் கழிச்சது மாத்திக்குவா பாருங்க நமக்கு தமிழ் தமிழ் கஷ்டமா இருக்கு மாத்திக்குவோம் புத்தி வேண்டாம் அப்புறம் பாக்கியம் என்ன விடணும் அசுர குணங்களை விடு ரொம்ப முக்கியம் நம்ம கிட்ட சிலதெல்லாம் விட்டே ஆகணும் சிலதெல்லாம் என்ன நீ விட வேண்டாம் என்ன பண்றது உங்களுக்கு கிரகஸ்தாலுக்கு பாடம் சொன்னா என்ன பண்றது மரத்தடிக்கு போயிட்டா நல்லா சொல்லலாம் கொஞ்சம் என்ன காம்பிரமைஸ் என்ன என்ன பண்ண வேண்டிய நமக்கு கெட்டணங்களை விடணும்னு சொல்றோம் கிருஷ்ணர் சொல்லி இருக்க விடணும் விட வேண்டாம் பற்றலாம சத்துவகுணத்தோட இருக்கும் இல்லையா சத்துவகுணத்தை விடாத விட்டேனா உனக்கு அடுத்த ஜெனரேஷன் திண்டாடும் சொல்ல அரசியல்வாதி பின்னால பத்து பேர் பணக்காரன் பின்னால் பப்பா பணக்காரன் பின்னால பத்து பேர் பைத்தியக்காரன் பின்னால பத்து பேர் அரசியல்வாதி பின்னால அம்பது பேர் சாமியார் பின்னால எத்தனை பேர் என்ன சொல்றது அது வரமாட்டேங்க அதுலயும் போட்டு சாமியார் பின்னாலையும் பத்து பேர் சதமானம் சொல்லலாம் ஆனா சம்ஸ்கிருதமா போய்டு அதனால அது விட்டுட்டேன் அப்ப என்ன எல்லாருக்கும் பின்னாலையும் ஆள் இருக்காப்பா பணக்காரன் பின்னால பைத்தியக்காரன் பின்னால அப்புறம் வந்து யார் இனம் பின்னால அரசியல்வாதி பின்னால நேற்றுக்கு ஒருத்தர் வந்தாருங்க நேற்று சத் சங்கத்துக்கு முன்னால் அவர் பாவம் நிம்மதியா சாமி முன்னாலு வந்தா பாவம் எங்க போனாலும் விடமாட்டாங்க அதுக்குன்னு அவங்களுக்கு அது ஜென்மாவே அப்படி ஆயிடுத்துப்பாவும் என்ன அப்ப அவங்க பின்னாலும் கொஞ்சம் சாமியார் பின்னாலும் பத்து பேர் இருக்காங்க இந்த சாமியார் பின்னால பத்து பேர் இருந்தா அந்த சாமியார் எப்படி இருக்காரோ அப்படித்தானே இவங்கள இருப்பாங்க அதனால என்ன பண்ணணும்னா சில குணங்களை விட்டே ஆகணும் சில குணங்களை விடாம நல்ல குணங்களை சில குணங்களை விடாம அது என்ன பண்ணணும் அதை கடைப்பிடிச்சு பற்று இல்லாம இருக்கணும் பொறாம குணத்தை கடைப்பிடிக்கலாம் ஆனா பற்றாம இருக்கணும்னு சொல்ல முடியாது கோபத்தை வந்து வச்சுக்கலாம் ஆனா பற்று இல்லாம கோபம் வச்சுக்கணும் சொன்னா சரி வராது அதுக்கு வேற அர்த்தமெல்லாம் இருக்கு அந்த விஷயம் என்ன மண் வேற கோபம் வேற அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்புறம் சில கெட்ட குணங்களை விட்டுத்தான் ஆகணும் சில சில குணங்களை எல்லாம் என்ன பண்ண கெணம் கெட்ட குணம் கெட்ட குணம்னாலே என்ன அர்த்தம் விட்டே ஆக வேண்டியதுதான் கெட்ட குணங்கள்ன்னு பேர் விட வேண்டியது இல்லை வச்சுக்கலாம் ஆனா நீ அதுல அட்டாச்சா இருக்கக்கூடாது என்ன ப்ராப்ளம் தெரியுமோ நான் நல்ல குணத்துல ரொம்ப நல்ல குணத்தை கடைபிடிக்கலன்னா இன்னொருத்தம் கடைபிடிக்கல கோவம் இன்னொருத்தம் வந்து கடைப்பிடிக்காட்டா அது வந்து வெளியில இவ்வளவுக்கு இங்கே ஆசிரமத்துக்குள்ள எதுவும் முடியாது கஷ்டம் வெளியோ பேரு நல்ல குணத்தை கடைபிடிக்கல வெளியில நல்ல குணத்தை கடைபிடிக்காத அப்ப என்ன ஆகும் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணம் இவனுக்கு இல்லையே இவனுக்கு நல்ல குணம் இல்லாதது என்னுடைய நல்ல குணத்தை நான் கடைபிடிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறதே அப்படின்னா தோணத்தான் செய்யும் அப்ப அதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஆனா வெளியில அப்படி இல்லை எத்தனையோ பேர் ஊர்ல எல்லாம் அப்படித்தான் இருக்கா அதுக்காக நம்ம கவலையாப்பட முடியும் ஆனா அதுவே கவலைப்பட்டோன்னு வச்சோங்களேன் ரொம்ப அது பற்றாய்டு இப்படி இருக்கேன் நாடு அடிக்கடி புலம்பரையும் பாருங்க அப்பப்போ அது ஒரு அது ஒரு ஆங்கிள் சொல்லணுங்கிறதுக்கா உலகத்தை நம்ம பார்த்து அட்ரஸ் பண்றமோ உலகத்தை பார்த்து அட்ரஸ் பண்றோம்னு நினைச்சுன்னு பேசுறோம் நல்ல குணத்தை கடைபிடிக்கணும் நல்ல குணத்துல பற்று இருந்தது ஆனா நல்ல குணத்துல பற்று இருக்க கூடாது அதனால ஹேயம் என்ன அர்த்தம் கெட்ட குணங்களை அசுர குணங்களை விட்டே விடுவிட விட விட்டு விட வேண்டும் விட்டுத்தான் ஆக வேண்டும் நல்ல குணங்களை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல குணங்களை கடைபிடிக்கலாம் ஆனால் கடைபிடிப்பது நல்லது மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அது மாபெரும் துணை புரியும் ஆனால் நல்ல குணங்களை கடைபிடிக்கும் பொழுது நல்ல குணத்திலே நாம் பற்று வைக்கல் ஆகாது இன்னைக்கு சித்புவான் சுவாமியோட தினசரி தியானம் உடலை அலங்கரித்தல் எனக்கு இப்பதான் நேத்திகையோட சித்வான் சுவாமி சமாதியாய் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு கண் முன்னால் நிற்கிறது நவம்பர் பதினாறு காலம் வர உடலை அலங்கரித்தல் தியானம் சத்தம் கேட்டு எனக்கு உடலை அலங்கரித்து நிஜமாவே அவருடைய சரீரத்தை அலங்காரம் பண்ணி வச்சிருந்தது அவர் அதுக்கு முன்னாலே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார் திருப்பராயத்துறையில அந்த அந்த ஹாலில் கீழே அந்த ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு பெரிய இதை வச்சு அவருடைய சரீரத்தை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே இந்த பாட் ஸ்லோகம் இதில் போட்டிருக்கிறது அப்படியே இருக்கு நாளைக்கு விக்னேஸ்வர பூஜைன்னு நினைக்கிறேன் வரும் அதனால ஞாபகம் இருக்குது மூணு பொறுமைங்கிறது மறந்து போயிட்டு பொறுமைங்கிற இன்றைக்கி சுவாமி சமாதினாக ஞாபகம் சொல்ல அவ சொல்றதாகும் உடலை அலங்கரித்தான் பற்று இருந்த பார்த்திருக்கோம் என்ன சொல் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார் அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல் அவருடைய பெருமையை பத்தி என்ன தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் எப்படி காரியங்களை பொறுப்பா பண்ணினார் எப்படி பொறுப்பா பண்ணியும் கடைசியில பற்று இல்லாம இருந்தாருங்கறத அனுபவபூர்வமா பார்த்துருக்கோம் இல்லாம இருக்கிறது நல்ல குணத்துல அதுதான் சொல்லு ஹேயம் அந்த அர்த்தம் சொன்னேன் இன்னொரு மீனிங் இந்த கான்டெக்ட்ல ரொம்ப முக்கியமான மீனிங் ஹேயம்னு சொன்ன என்ன அர்த்தம்னா சங்கராச்சாரியர் இந்த மீனிங் தான் சொல்றார் இது பல விதமான சிந்தனைகள் இதெல்லாம் இருந்தாத்தான் வரும் தீய குணங்களை விட வேண்டும் பற்றில்லாமல் இருக்க வேண்டும் பொருள் தீய குணங்களை அடியோடு வேரோடு களைந்து விட வேண்டும் நல்ல குணங்களை கடைபிடிக்கலாம் ஆனால் பற்றுள்ளாமல் நல்ல குணங்களை கடைபிடிக்க வேண்டும் மூணா என்னாச்சு மூணாவது மூணாவது பொருள் என்ன விஸ்வ தைஜசனை விட வேண்டும் ஜாகிரத அவஸ்தையிலும் சுசுக்தி அவஸ்தையிலும் நமக்கு இருக்கின்ற அபிமானத்தை விட வேண்டும் சுசுக்தி அவஸ்தையில் அபிமானத்தை விட முடியாது என்ன அபிமானம் இருக்கிறதே தெரியாது ஆயினால நான் தூங்கியே ஆகணும்னு பிடிவாதம் கொடுக்கணும் வருவோம் சில இடங்கள் அப்போ வேணாம் அதை பற்றி பேசலாம் அதனால வந்து நான் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீ வேண்டான்னு வேதம் சொல்றதப்பா உத்திஷ்டதமா சொத்த வேதம் சொல்றதே இல்லை ராத்திரி சரியா தூக்கம் வரல நீ எப்போவுமே தூங்கின்றே இரு ஆகையனால எப்ப சுசுக்தியிலே அபிமானம் இருமைகளை விட்டே விடுவாயாக இருமைகளில் பற்று வை இருகளில் இரு இருமைகளில் பற்றுக் கொள்ளாதேன்னு அர்த்தம் இல்லை இருமைகளை பொய் என்று கருதி அதை ஒதுக்கி தள்ளுவாயாக அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இந்த மௌனத்தை பற்றி சொல்றது உண்டு அடிக்கடி அதாவது தீய சொற்களை கலக்காமல் நல்ல சொற்களை கலந்து நல்ல சொற்களோடு சொற்களை சொல்லுவது மௌனத்தின் முதல் படி நல்ல சொற்களையும் அளவாக பேசுவது மௌனத்தின் இரண்டாவது படி அளவாக பேசுகின்ற நல்ல சொற்களையும் விட்டு விடுவது மௌனத்தின் மூன்றாவது படி மௌனம் மூன்று விதமா இருக்கு முதல்ல பேசாம நல்ல வார்த்தையை எவ்வளவு பேசினாலும் பரவாயில்லை பேசுறேன்னு வளவளான்னு பேசுறது நிறுத்துறது அது வந்து செகண்ட் ஸ்டெப் அதையும் விட்டுடுறது ஞானத்தினால அது தேர்ட் ஸ்டெப் அது மாதிரி இந்த ஹேயம் இப்படிதான் முதல்ல என்னது அப்புறம் என்னது தர்ம அபிமான தியாக அப்புறம் என்னது சத்தியுத்யாக சொல்ல வேண்டியிருக்கு என்னது தர்மா தர்ம சத்திய தியாக வந்துட்டே முதல்ல அதர்மத்தை விட்டுடணும் அப்புறம் தர்மத்துல அபிமானத்தை விட்டுடணும் அப்புறம் என்னன்னா தர்மம் அதர்மும் உண்மைங்கிற புத்திய விட்டுடணும் இப்படி ஹேயத்துக்கு அர்த்தம் அப்புறம் அடுத்தது என்ன ஞேயம் சொன்னா என்ன அர்த்தம்னா அறியப்பட வேண்டியதுன்னு அர்த்தம்னா என்னது என்ன அறியப்பட வேண்டியதுனா சொல்ரம்ோத்துக்கள்வா கத்திரு அந்த நா கடந்த பரமார்த்த தவம் அஜம் சாமியம் விசாரதம் கௌடபாதாச்சாரிய சொல்லுபடி அவருடைய அவர் கையாளுகிற சொல்லுபடியே பார்த்தா அஜம் சாம்யம் சாமியம் ரொம்ப சொல்றாரு எப்படி கீதையில பகவான் அடிக்கடி சாமியம் சாமியம் சொல்றாரோ அதே மாதிரி அஜாதி சமத்தான்கதம் அஜம் சாமியம் விசாரதம் இந்த கருத்தை ரொம்ப அழகா சொல்றார் கௌடபாதாச்சாரியர் என்ன அறியப்பட வேண்டியதை அறிந்து கொள்வாயாக அறியப்பட வேண்டியதை அறிந்து கொள்வாயாக எது அறியணும்னா அதனால இங்கே ஞேயம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா நல்ல குணங்களை பற்றி அறிய வேண்டும் அப்படி அது சாதாரண மீனில் இங்க என்ன அர்த்தம் சாரி நேயம் என்ன அர்த்தம் ஆத்ம தத்துவத்தை அறிய வேண்டும் அப்படியே வச்சு ஆத்ம தத்துவத்தை அறிய வேண்டும் நல்ல குணங்களை அறிந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படி அர்த்தம் பண்ணலாம் நல்ல குண ரெண்டாவது செகண்டரி மீனிங் தான் நான் இந்த தர்ம விஷயங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி சொல்றோம் ஆனா என்ன ஹேயம் பதத்துக்கு என்ன அர்த்தம் சத்தியு தியாக அதான் ரியல் அர்த்தம்னா என்ன அத்வைத பரமார்த்த தத்துவ ஞானம் பிராப்தவியம் என்னம் அத்வைத பரமார்த்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியமான அத்வைதத்தை பற்றின ஞானத்தை பெற வேண்டும் என்பது கருத்து அப்புறம் அடைய வேண்டும் அறிய வேண்டும் அடைய வேண்டும் சொன்ன இதெல்லாம் ஆரம்பத்தில் இப்படி சொல்லுவோம் அது அடையறதும் இல்லை அறியறதும் இல்லை முதல்ல அடையணும்னு சொல்லுவோம் கடவுளை அடையணும் பிரம்மத்தை அடையணும் அப்படின்னு இது ஆரம்ப பாடம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவோம் பிரம்மத்தை அடைய முடியாது அதுதான் எங்கேயும் வியாபகமா இருக்கு அதை நீ தெரிஞ்சுக்கணும் அறியணும்னு சொல்லும் அப்புறம் கடைசி பாடம் என்று அது அறிவாகவே இருக்கு அதை அறிய வேண்டிய அவசியமும் அதுவே அந்த அறிவே நீ நீயே அந்த அறிவு சொல்லும் இது வந்து ஸ்டெப்பு அடைய வேண்டும் என்பது ஒரு ஸ்டெப் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறது மற்றொரு ஸ்டெப் அடைய வேண்டியதும் இல்லை அறிந்து கொள்ள வேண்டியதும் இல்லை புரியும் அறிய வேண்டியது அது அறிவாகவே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் அறிய வேண்டியதும் இல்லை என்பது அறிந்து கொள்ளப்படும் அப்படிதான் சொல்லும் ஆகவே ஹேயம் ஆப்பியம் ஆப்யம்னா என்ன அர்த்தம் அடையப்பட வேண்டியது இந்த இடத்துல சங்கராச்சாரியர் ஆப்பியம் பொருள் என்ன சொல்றாருன்னா ஆப்யம் ஆப்பியம் அத அடையாளம் தியக்தாஹேஷனாத்ரயேட பிக்ஷுணா பாண்டித்ய பால்ய மௌனாட்சியானி சாதனானி கம்பீரமான வாக்கியங்கள் இதெல்லாம் உபனிஷத்துல இதெல்லாம் சொன்னா நிறைய நேரம் ஆயிடும் போறோம் நான் ாசனங்களால் அதனை நீ அடைய வேண்டும் அந்த ஞாயத்தை வாழ்க்கையில் அறியத்தக்கது எதுவோ அதை அறியணும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல் அறியத்தக்கது எதுவோ அதை அறிந்து கொள்வாயாக அறிய வேண்டாதான் தெரிஞ்சுங்க அது என்ன எதுனாலும் இப்படி இருக்கு அப்படின்லாம் கேட்காது ஏன் நம்ம கவர்மெண்ட் இப்படி இருக்குன்னு ஒரு தினம் கேட்டாச்சு சொல்லியாச்சு ஓம் பிராரப்தம் என் பிராரப்தம் இதுக்கு மேல பதில் கிடையாது ஏன் மனைவி இப்படி இருக்கா என் குழந்தை இப்படி இருக்கு எங்க வீட்டுக்காரர் இப்படி இருக்கார் அதுக்கு மேல ரொம்ப எக்ஸ்டன்ட் பண்ணி அர்த்தத்தை காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாது கர்மா பகவானுக்குத்தான் தெரியும் அது மாத்திரம் இல்ல அந்த பகவானே என்ன சொல்றான்னா இதை தெரிஞ்சு உனக்கு என்ன ஆப்பிட்டு இருக்க அர்ஜுனன் கேக்குறானே இப்ப எல்லாரும் கேக்குறாங்களே சுனாமி ஏன் வந்ததுன்னு ஆயிரத்தி எட்டு சுனாமி வந்தாச்சு 1 நீ இன்னைதானக்கு சொல்லி வைக்கிறேன் ஒரு ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாலே சொல்லி வைக்கிறேன் உனக்கு I want to know பன்னெண்டு வருஷம் தான் அப்படி படிச்சதுக்கு பிறகு அனாவசியம் அனாவசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கொடுக்குமோ அதை தெரிஞ்சு போறதை விட்டுவிட்டு அதுவமிதம் விஜயாதம் பதின எதை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக பாண்டித்ய பால்ய மௌனம் ஏன்னா இது வந்து பிரகதாரண்ய கோபருஷத்துல ஸ்ரவண மனநிதிக்கு அனதர் வேர்டு பாண்டித்யம் பால்யம் அப்புறம் மௌனம் பாண்டித்யம் இஸ்இக்குவல் டுவணம் மனநம்வல்யம் இஸ்இக்குவல் டு மனநம் மௌனம்வல் ஆகவே என்ன பண்ணணும்னா சாதனா நீலையில எழுந்தியா ஏதோ பகவான தர்ம சம்ஸ்காரங்களால பகவான நமஸ்காரம் பண்ண ஜபம் பண்ண படியம் பண்ண உனக்கு தெரிஞ்ச யுக்திகளால் மனநம் பண்ணாட்டி உண்மையிலே அடையறது இல்லை அடையறதுக்கு வேண்டியது இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கான துவைதார சாதனங்கள் இப்பதானே சொன்னார் பரமார்த்தேன அசௌ நாப்பி அஜஹா கல்பித சம்ருத்தியா சிரவண மரண நிதித்தியாசம் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா கல்பித சம்ருத்தி மரண நிதித்தியாசம் தேவையில்லைன்னா உங்களுக்கு எப்ப தேவையில்லைன்னா அது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு மனசுல வந்து போரும் படிச்சது அப்படின்னா என்னென்ன போரும் படிச்சதுன்னா என்ன அப்புறம் வேற பண்ணக்கூடாது போரும் படிச்சது இனிமே சீரியலை பார்க்க போறேன் அது மகா தர்மம் என்ன சொல்றது அது வந்து விழுந்த பார்த்துட்டோம் பாக்கியம் சொன்ன சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு ராகத்வேஷ மோகாதயோ தோஷாகா கஷாயி பக்தவ்யானி வறுத்து எடுக்கணுமா என்ன அர்த்தம்னா என்ன சமைச்சுடணுமா எதை சமைக்கிறதுனா பக்தவ்யானி அப்படிங்குற பாக்கியான காரியாணி மாதிரி அது ரூபம் கர்த்தவியம் சொல்லலாம் காரியம் மயா காரியம் என்னால் செய்யப்பட வேண்டும் என்னால் செய்யப்பட வேண்டும் போடலாம் அணியற்பத்தி மயா கரணியம் போடலாம் அணியர் போடலாம் தவ்யம் போடலாம் அது போடாம வெறும் எம்மும் போடலாம் மயா காரியம் மயா கரணியம் மயா கர்த்தவியம் அதனால இங்க என்ன சொல்ற பாக்கியம் அப்படிங்கற பாக்கியம் பாக்கியம் பாக்கிய பாக்கியானியாபதம் வந்து நாமபதமா மாறி அந்த நாமபதம் சப்தமா மாறி அது பகுவச்சனமா மாறிடும் பாக்கியம் பாக்கியே பாக்கியானி அப்படி மாறிடும் ஏ பகுவச்சனம் வந்ததுன்னா சமஸ்தனால பதம் ஹேய பாக்கியானி பக்குவப்படுத்த என்ன பண்ணணும்னா அந்த விருப்பு வெறுப்பு மோகம் இது முதலான தோஷங்கள்னு சொல்றார் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா வாழ்க்கையில நம்முடைய அனுபவங்களை எல்லாம் நம்ம வருத்துடணும் இந்த டிப்ரெஷனை எரிக்கணும்னு அர்த்தம் கஷாயம்னு சொன்னா நமக்கு டிப்ரெஷன் வந்துடுறது இல்லையா அப்பப்போ அது ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு வந்து ஏன்னா எதிர்பார்ப்புகள் இருந்தால் டிப்ரஷன் வரத்தான் செய்யும் எதிர்பார்ப்பு போகணும்னா அகம் பிரம்மாஸ்மி பூர்ணோஸ்மிங்கிற ஜானம் திருடமாகணும் திருடமாகாத வரைக்கும் டிப்ரெஷன் வரும் என்ன சொல்றார் டிப்ரஷனை எரிச்சுடணும் வருத்த எடுத்துடணும் சமைச்சுடணும் நோ டிப்ரெஷன் பாக்கிய வார்த்தக்கு நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் என்ன பண்ணணும் மனசு மனதை சமைத்து விடுவாயாக இப்போ கோயிலுக்கு போறதுக்கு உடம்பு சுத்தம் வேணுமா மனசு சுத்தம் வேணுமா சாதாரண உடம்பு சுத்தம் தான் கேட்பாங்க கோயிலுக்கு போறதுக்கு என்ன சுத்தமானோ உடம்பு சுத்தமானோ வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்ன சுத்தமானோ குளிக்காம கூட கிளாஸ் வரலாம் எழுந்து கொஞ்சம் பரவாயில்ல நேரம் எழுந்த உடனே என்ன பண்றேன் நாசமா போக என்ன சொல்றதுக்கு போறதுக்கு என்ன சுத்தம் வேணும் உடம்பு சுத்தம் இருந்தா போற கர்ம காண்டமெல்லாம் விசேஷமா பேசுறது பண்ணக்கூடாது ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு ஒரு கிடச்சி அது சும்மா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சும்மா ஜோக்கு ஒன்றும் பெரிய தாற்பயில் நான் வந்து நான் புரோஹிதராக இருந்தேன்னு உங்களுக்குலாம் தெரியும் இல்லாட்டி இப்படிலாம் பண்ண முடியாது நான் ஒரு காலத்தில் புரோஹிதராகவே இருந்தேன் அப்படி இருக்கிறபோது நான் கோயிலில் வந்து ஒரு ஆயிரத்தெட்டு சங்கு எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணோம் எனக்கு அது வருதுன்னு போது ஆயிரத்தெட்டு சங்கெல்லாம் வச்சுமான அபிஷேகம் பண்றதுக்காக ஆயிரத்தி எட்டு சங்கு ராத்திரியும் ரெண்டு நாளாக வேலை பண்ணி சங்கெல்லாம் கழுவி தேய்ச்சிக்கும் போடும் அத்தனையும் போட்டு பெருசாக கோயம்புத்தூர் ஒரு பெரிய மில் ஓனர் அவர் ஸ்பான்சர் பண்ணிருக்கார் வந்தாச்சு அவர் வந்து உட்கார்ந்து அவர் கொஞ்சம் அடிக்கடி அவருக்கு மரம் கொஞ்சம் லூஸ் அவர் அவர் வந்து என்னன்னா ரொம்ப நல்ல ஒரு பவம் அவருக்கு எப்போ திடீர் தின்னு இப்படி ஆயிடும் உட்காந்து நான் வந்து அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் சுக்லாம்பிரதன் ஆரம்பித்து பிராணாயாமம் சொல்லி எல்லாம் சங்கல்பமெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் கரிஷியே என்ன சிவாச்சாரிய முகேன பிராமண முகேன அஷ்டோத்தர சஹசிர சங்காபிஷேகம் கரிஷ்ய கரிஷேன்னு சங்கல்பம் பண்ணதுக்கு அப்புறம் சுவாமி அப்படின்னாரு சுவாமி அப்படின்னு நம்ம சொல்லுமே ஒரு ஒரு விஷயம் சுவாமி என்னென்ன குளிச்சேன் பல்லு தேய்ச்சே என்னோட வயசை பார்த்துங்க அப்ப ரொம்ப சின்ன பையன் வேற என்கிட்ட அவர் ரொம்ப பக்தியா சொல்றார் என்ன பண்றது தெரியல எனக்கு நான் ஒன்னே என்ன பக்கத்தில் இருக்கான் தே ஒரு கோபால் பண் இப்படி பால்ட்டு போய் வாழ்க்கை பூஜை புண்ணியம் என்ன பண்ணியவாஜன சொல்ல கர்மகாண்டத்துக்கு அவசியம் இதுக்காக இந்த ஜோக் கதை கதை இல்லை நடந்து எனக்கு இன்னும் மறக்க மாட்டேங்குது பாருங்கள் அதோட விசேஷம் பார்க்கணும் கார்கெல்லாம் படிச்சும் கூட மறக்க மாட்டேங்குது ஓ எனக்கு தேவை சரீர சுத்தி பூஜைக்கு கர்ம காண்டத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை சரீர சுத்தி அதனுடைய பிரயோஜனம் என்ன அந்த கரண வேதாந்தூய்மைப்படுத்து மனதை வருத்து விடு வருத்து சமைத்து விடுற என்ன சமைச்சு அதை வந்து சக்கர பொங்கலா ஆக்கிடும் அது என்ன பண்ணும் மனதை ஒரு மாலையாக அணிந்து கொள் மனசு உனக்கு பிராப்ளம் பண்றதா இருக்க என்னோத்தர்பேஷ ஆத்மாங்கிரச புச்சம் பிரதிஷ்டா உபனிஷத் மனசு எப்படி இருக்கணும் சொல்லிருக்கு மனசுல வந்து எஜுர்வேத விற்பி ருக்வேத விரத்தி சாமவேத விர்த்தி அகர்வணவேத விற்பி அந்த மந்திரங்களுடைய பரம தாற்பய அர்த்தங்கள் இதுதான் மனசு முழுக்க இருக்கணுமா அப்படி சொல்லி இருக்கு புருஷனை வர்ணிக்கிற போது ருக்வேத விரத்திகளே தலை இல்ல எஜுர்வேத விற்த்திகளே தலை ருக்வேத விர்த்திகளே வலது கை சாமவேத விர்த்திகளே எடது அசர்வண வேத விற்த்திகளே கால்கள் அதில் உபதேசங்களே அதனுடைய ஆத்மா என்று மனோமய புருஷனை தியானம் பண்ணு அப்படி பண்ணினா உனக்கு என்ன ஆகும்னாகும் அந்த கரணம் எப்போ நிர்மலமாவே இருக்கும் ரஜஸும் தமசும் ஒன் ஒன் தான் இருக்கும் அதுவும் காரியத்துக்காக ஏதோ குளிக்கணும் சாப்பிடணும் அவ்வளவு சாரீரம் கேவலம் கர்ண அதை தவிர மற்றதெல்லாம் வருத்தம் எடுத்துடும் ஏதோ பண்ண வேண்டிய காரியத்தை பேருக்கு பண்ணிண்டு வித்யாரண்யர் இன்னும் ஒருபடி மேல போனார் ஸ்நானம் ஜபம் ஆகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு கூட சாஸ்திரம் படிங்கிறார் வித்யாரண்யர் அத கூட தூக்கி எறிஞ்சுட்டு பண்ணலாம் தப்பு இல்லை ஒரு கான்டாக்டிப் தான் படிச்சேன் எதுவும் படிச்சேன் வித்யாரண்யர் சுவாமிகள் அப்படின்னு சொல்ற ஸ்நான விசாரம் இப்ப எவ்வளவு எவ்வளவு சின்சியாரிட்டி இருக்கணும் டெடிக்கேஷன் இருக்கணும் அப்போ ஆப்ய பாக்கியானி இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு காரியம் போகணும்னு நினைச்சவன் பாக்கியானி அக்ரயானதா விஜ்னேயான் என்ன அர்த்தம்னா முதல்ல இதன் முதல்லுணா உபாயத்தேனர்த்தா இதெல்லாம் எதுக்குன்னா இதெல்லாம் உபாயம் ஹேயம் ஆப்பியம் பாக்கியம் எதுக்கு ஆத்மா உபனிஷத் மந்திரம் மறந்துடாதீங்க ஏழாவது மந்திரம் என்னது மாண்டூக்கியத்தில் விசேஷமான அந்த பதார்த்தம் ஆத்ம பதார்த்தம் பிரம்ம பதார்த்தம் சைத்தன்ய பதார்த்தம் பதார்த்தம்னா ஏதோ சாப்பாட்டு ஐட்டம் அந்த சொற்பொருள் அந்த பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது முதல் அதன் அதனை முன்னிட்டுக் கொண்டு அர்த்தம் வேண்டியதெல்லாம் நம்ம வச்சுக்கிறது நம்ம தங்கிறது கோல் வந்து என்னோட ரூமா கேம்ப்ல அதுதான் ஆயிடுறது நிறைய வந்து என்ன ஆயிடுது படிக்கணும் அடையணும் அதுக்காக திண்ணையில கூட படுத்துப்பேன் நான் வந்து எங்கயா எப்படியோ கிடைச்சத சாப்பிட்டுப்பேன் கோயில் பிரசாதம் கூட போறோம் உங்களுக்கு சொல்லல அப்படி சொல்லிட்டு பிரசாதம் நினைச்சா பிரசாதமே எனக்கு வேண்டியதெல்லாம் இதுதான் மை அல்டிமேட் கோல் பிரைமரி கோல் என்னுடைய முக்கியமான கோல் என்ன அல்டிமேட்டு கிடையாது பிரைமரி கோல் வாழ்க்கை எனக்கு பரம லட்சியம் அதுதான் அதுக்கு தான் இதெல்லாம் எல்லாம் நாமக்கா நாம்கே வாஸ்து எப்படி எல்லாமோ தியாகம் பண்ணி படிச்சிருக்காங்க இன்னைக்கு தான் எல்லாம் இங்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்கோம் நானும் குருபிராயன் சாமி படிக்க போன போது உங்களுக்கு தெரியாது நானாவது பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி இருந்து நான் சுவாமியாக இருந்தேன் அதனால் யாரோ சில பேர் பண்ணாங்க அவர் சுவாமி கிடையாது குரு பிரான் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சாருங்க இத்தனைக்கு அவங்க வீடு ரொம்ப ஒன்றும் சின்னதில்லை ஏழு ஏக்கர் பெருசு அவங்க வீடெல்லாம் பிரம்மாண்டமான வீடு பெரிய வீடு ஒரு ஒரு தொட்டிமித்தவும் பெருசு எல்லாத்தையும் விட்டு விட்டு அண்ணா நகரில் அங்கே மாடியில் ஒரு ஆஸ்பிஷா ஷீட்டு அது நாலுக்கு ஏழோ என்னவோ அதுக்குள்ளே படுத்துண்டு வெய்ய காலத்தில் அவருக்கு வெயில் தாங்கவே தாங்காது அப்படியெல்லாம் வெயில் கஷ்டத்தாலும் வச்சு இதே தாழ்வு ஒரு குடியானவர்கள் இதெல்லாம் தாங்கிண்டு தன்னுடைய தப்போ நிஷ்ட நினைச்சி பார்த்தாலே பிரமிப்பாக நான் போய் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு போவேன் டிஃபன் அவருக்கு எங்களுக்கு தட்டு கூட கிடையாது நாங்கள் ஒரே நிலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படியெல்லாம் வந்து சிரமப்பட்டு அது பிரைமரி கோல் சுவாமிஜிகிட்ட பாடம் படிக்கிறது தான் அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் நான் பப்பா வந்துருவேன் அவர் நிரந்தரமாக கஷ்டப்பட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துரு அதனால அதெல்லாம் எனக்கு இன்னும் இமோஷனலாகவே இருக்கு இந்த விஷயங்கள் இத்தனைக்கு அவங்க ஃபேமிலி ஒன்றும் சாதாரண ஃபேமிலி அவங்க சுற்றி சுற்றி சித் பவன் சாமி எதுக்கு சொல்றேன் சாதம் அதை முதன்மையாக வைத்துக் கொண்டு அகிர உபா திருசுஸ்மிரு சாரம் என்னன்னா இந்த வேறாக இருக்கக்கூடிய எல்லாமே இந்த ஜாகிரத் விஸ்வச பிராஜ் எல்லாமே உபலம்பு இந்த உபலம்பாங்கிற பதத்துக்கு அர்த்தம் மித்யா இது அப்பாற்பட்ட விடப்பட வேண்டியது அறியப்பட வேண்டியது அடையப்பட வேண்டியது பக்குவப்படுத்தப்பட வேண்டியது இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அந்த வெய்பொருள் இருந்து கொண்டிருக்கிறது விக்னேயா காட்டிலும் உ திருஷு ஸ்மிருதா உபலம்பகா திருஷுன்னா என்னர்த்தம் இந்த மூன்றிலையும் அந்த விக்னேயம் தான் சத்தியம் ஆனா இந்த அனுபவங்கள் என்ன சொன்ன அனுபவங்களை அண்மையுமே பண்ண முடியாது இந்த கார்கெல்லாம் அப்படி புரிஞ்சுக்கணும் அருள் வாக்கு அருள் வாக்கு அந்த மெய்ப்பொருளுக்கு வேறாக இதெல்லாம் இருக்கு திருஷு ஸ்மிருதா திருஷு தாமசு கைவல்யோபனிஷத்துல வரும் கைவல்யோபனிஷத்து பதினெட்டாம் மந்திரத்தை பாரு உபலம்பனம் உபலம்பக அவித்யா கல்பனா மாத்திரம் இதெல்லாம் உபலம்பான்னு அர்த்தம் அது அனுபவிக்கப்படுறது மாறி இருக்கு அவித்யா கல்பனா மாத்திரம் விட்டுடுவோம் திருஷுனா என்னயம் ஆப்யம் பாக்கியம் பாக்கியேஷு திருஷ்வபி ஸ்மிருத பிரம்மவித் ஹேயம் சொன்ன விட வேண்டியது ஆப்பியம்னா அடைய வேண்டியது பாக்கியம்ன சமைக்க வேண்டியது இந்த மூணையும் கடந்து அது அறியப்பட வேண்டியது எடுத்து என்னது துரிய சைதன்யம் அதத்தான் நீ தெரிஞ்சுக்க வேண்டும் ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசித்தவ்யா அப்படி சொல்ற இதெல்லாம் பண்ணணும் ஆனா பரமார்த்ததான் என்ன அர்த்தம் அடுத்து சொல்றார் பரவாயில்லை அடுத்த காரியம் நான் ஆரம்பிக்கிற போதே கொஞ்சம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்புறம் அவங்க முடிச்சுடு பிரகிருகாசவ சர்வே தர்மா அநாதய வித்தியதே நகி सर्वे धर्मा विद्यते பிரேய விம் பிரகிரு ஆகாசவத்து ஜேயாக இங்க ரொம்ப முக்கியம் வந்து என்னன்னா சர்வே தர்மாயா சர்வே தர்மா பிரகிரு அநாதய பிரகிருத்தியா அநாதய சர்வே தர்மா இங்க வந்து சர்வே பதார்த்தாக்வைத பதார்த்தாக எல்லா இருமை பொருள்களும் அனைத்து இருமைகளும் அப்படின்னு அர்த்தம் சர்வே தர்மா ஞாபக வச்சு இடத்துக்கு இடம் தர்ம சப்தத்துக்கு அர்த்தம் மாறிண்டே இருக்கு காரிக்கையில் தர்மத்திற்கு எந்தெந்த இடத்தில் என்னென்ன பொருள்னு தனியாகவே எழுதலாம் அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆகிடும்போது அதில் ஒரு ஒரு பதத்துக்கும் சித்தத்துக்கு ஒரு இடத்துல ஒரு மீனிங் இருக்கு அதெல்லாம் ஜாகிரதையாக சொல்ல வேண்டி சைனா பாஷை மாதிரி ஆயிடுச்சு சைனா பாஷை வந்து ஒரே வேர்டு தான் இருக்குமா அது வந்து உச்சரிக்கிறதுதான் வித்தியாசத்தை வச்சு மீனிங் கண்டுபிடிக்கணுமா அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதனால அதுக்கு நான் ஒரே வேர்டு தான் அந்த ஒரு வேர்டை சொல்ற விதத்தில் அதுக்கு மீனிங் மாறும் நம்ம படிச்சா தெரியும் நமக்கு என்னது அந்த அநாத்ம ஜானம் சர்வே தர்மா என்ன அர்த்தம் விட்டுரும் சர்வே தர்மாய எல்லாத்தையும் நம்ம என்ன நினைச்சு புரிஞ்சுக்கணும்னா ஆகாஷவத் பிரகிருத்தியா ஆகாஷபத்து இருமைகள் மெய்பொருளுக்கு அந்நியமானது அல்ல அநாதையா ஆதிகள் அற்றது ஆதி அநாதயம் ஆதினா தொடக்கம் அர்த்தம் காரணம் அர்த்தம் காரண ரஹிதா இவனுடைய முக்கியமான எய்மே தானே இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமே கிடையாது சர்வே தர்மா அகாரணூப்பாக பகுவச்சனம் எதுக்காக சொன்னார் ஏகவச்சனத்திலேயே போடலாமே நம்ம அனுபவத்தை வியாபகாரத்தை மையமா வச்சுன்னு இந்த விஷயத்தை சொன்னார் பகுவச்சன கிருத்த பேதாசங்காம் நிராகுவன் பகுவச்சன பேதம் எல்லாம் கிடையாதுன்னு அர்த்தம் ஆஹ் ஆகாசத்துக்கு இந்த இடத்துல கான்டெக்ட்ல அர்த்தம் என்னன்னா அர்த்தம் ஆகாசத்தை போன்று அநாதின்னு அர்த்தம் இல்லை ஆகாசத்தை போன்று தூய்மையானது ஆகாசத்தை போன்று எங்கும் வியாபகமானது ஆகாசத்தை போன்று ஒன்றானது ஆகாசத்தை போட்டு எடுத்துக்கணும் ஆகாசத்தில் ரெண்டு தோஷம் இருக்கு ஒன்று சாவயவம் சகுணம் திருஷ்யம் அதெல்லாம் பிரம்மனுக்கு கிடையாது ஆகாசத்துக்கு ஸ்பேஸுக்கு வந்து அது அவயவம் அது ஜம் ஆத்மன ஆசம்பூதான்னு வேதம் சொல்றது ஆக அது வந்து திருஷ்யம் ஜடம் சகுணம் சாவயவம் சாதி எல்லாம் ஆகாசத்துக்கு இருக்கிற தோஷங்கள் எல்லாம் இது உடையது ஆனா பிரம்மன் அப்படி இல்லை அநாதி எனது நிறவயவம் நிர்குணம் சேத்தன் சைத்தன் ஆகாசத்தை போன்று தூய்மையானதுங்கிறது கருத்து சர்வே தர்மா அநாதய வித்தியதே நகி நானாத்வம் அதற்கு நகி வித்யத்தை ஏவகாரம் ஆக்கணும் தேஷாம் நானாத்வம் நெய்வ வித்யத்தை இந்த வேற்றுமை பல என்பது இல்லவே இல்லை இங்கே இல்லை வேற எங்கேயா இருக்குமான் கொச்சனன்னு அர்த்தம் எங்கும் இல்லை கிச்சனன்னா ஒரு பொழுதும் இல்லை கால திருஷ்டியா ஒரு பொழுதும் இல்லை காலாதிதா அர்த்தம்னா எங்கும் இல்லை எந்த இடத்திலும் இல்லை பிரகிருத்தியான் ஸ்வபாவத்தகான அர்த்தம் இயல்பாகவே அதனுடைய இயல்பு நான் அர்த்தம் இந்த இடத்துல பிரகிருத்தா மாயே இந்த வழக்கமான பிரகிருதி இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பிரகிரு மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் முடிச்சுடலாம் இன்னைக்கு சாயங்காலம் நாளைக்கு ரெண்டு கிளாஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் நான் முடிவு பண்ணி சொல்றேன் ஹரி ஜாகிரதாதித்ரயோன் முக்தம் ஜாகிரதாதிமயம் தசா ஓங்காரை கசுசம் வேதம் தன் நாம் அஹம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்யாப்தேதிணாமூர்த்தே நம ஐயனே எனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறுங் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தயும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுநீ ஜாவனேஸ்வரிதேவிக்கீ சத்நீ கங்கா மாத காவேரீ மாதீ சுரபிசரஸ்வதித்தன